ி தோற்றவேற்றைக்கணாயீத்தமே நமவ்விஜுரு பூஜனம் சௌச்சமார்ஜவம் பம்மச்சரியமசாரீர்துச்சியன் ஸ்ரீக அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலை இந்த அத்தியாயத்தோட தொடங்கத்தில் உபதேசிக்க ஆரம்பித்தார் ஸ்ரத்தையை பற்றி சொன்னார் மூணு வகையான ஸ்ரத்தையை சொன்னார் அப்புறம் மூணு வகையான ஆகாரத்தை சொன்னார் பிறகு மூணு வகையான யஜ்யத்தை சொன்னார் இந்த மூணு வகையில் ரெண்டு வகையை தள்ளணம் ஒரு வகையை கொள்ளணம் கொள்ளணம்னா எடுத்துக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் இந்த லா லாலாம் சரியாக புரிஞ்சுக்கோங்க அதாவது ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் விருத்தி பண்ணக்கூடியதை விட்டுடணும் ஆக நமக்கு சாத்திக श्रद्धा, சாத்திக ஆகாரா சாத்விக யஜகா இதெல்லாம் முக்கியம் இப்போ தபஸை பற்றி பேச போகிறார் இந்த தபஸில் உடம்பால் செய்கிற தபஸை பற்றி இங்கே சொல்கிறார் இது உடம்பில் பிராதானியம் மனசு வாக்கெல்லாம் சேர்ந்தது ஆனால் ஷரீர பிரதானம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானக்காரர்கள்லாம் விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் அர்த்தம் பார்ப்போம் தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் ஒரேடியா படிக்கணும் பிரிக்க முடியாது தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் ஷௌச்சமாஜவம்னு படிக்கப்படாது தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் ஷௌஜமா ஆர்ஜவம் அப்படி தான் படிக்கணும் இந்த இடத்துல தேவர்கள் திவிஜர்கள் தேவாஷ்ட திஜாச்ச குரவஷ்ட பிராஜாச்சேஷாம் பூஜனம் தேவன்னா பிரம்ம விஷ்ணு சிவன் முதலான பகவானுடைய ரூபங்கள் அதெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும் ஷரீரத்தினால நன்றாக நமஸ்காரம் பண்ணணும் பிரதக்ஷணம் பண்ணணும் ரெஸ்பெக்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் நம்முடைய மரியாதையை பக்தியை வெளிப்படுத்தணும் அது உடம்பால செயற தபஸ் திருவள்ளுவர் சொல்கிறார் எண்குணத்தான் தாளை வணங்கா தலை கோழில் பொறியில் குணமிலவே நான் மாத்தி படிக்கிறேன் இந்த குரல் இப்படிதான் இருக்கு கோழில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு இருக்கு அதாவது எண்ணுதற்கரிய குணங்கள் எட்டு வகையான குணங்கள் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிற கடவுளை தலையால ஒருவன் வணங்கவில்லை என்றால் அந்த உடல் பயனற்றதுன்னு சொல்லியிருக்கார் ஆக உடம்பால மனசால வாக்கால இறைவனை வழிபட வேண்டும் என்று திருவள்ளுவரம் கடவுள் வாழ்த்து பகுதியிலே உபதேசம் செய்திருக்கிறார் அதை நினைவுபடுத்துகிறேன் ஆக இறைவனுடைய திருவுருவங்களை திருக்கோயில்களிலே செல்லும் பொழுது நன்றாக வீழ்ந்து வணங்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் பணிவு தோன்றும் பணிவை வெளிப்படுத்துகிற ஒரு செயல் அது அதனால் உடல் புனிதமடையும் உடலுக்கு தெய்வீகத்தன்மை வரும் உடலுடைய நோய்களெல்லாம் குறையும் உடற்பயிற்சி செய்கிறது உணவு கட்டுப்பாடு இருக்கிறதும் முக்கியம் ஆனால் இதனாலேயும் சில நன்மைகள் ஏற்படும்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது அதிர்ஷ்ட சக்திகள் நிறைய நமக்கு பயணம் தரும் அதிர்ஷ்டமெல்லாம் நமக்கு புலப்படும் திருஷ்டமாக புலப்படும் அதிர்ஷ்ட சக்திகளுடைய மகிமையெல்லாம் நமக்கு பிரத்யக்ஷமாக விளங்கும் ஆகவே இந்த ரூபங்களையெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறது தேவர்கள் பிரம்ம விஷ்ணு சிவாதிகள் அப்படின்னு வியாக்கியானகாரர் சொல்கிறார் பூஜனம்னு சொன்னால் நமஸ்காரம் பண்ணுறது பிரணாமம் பண்ணுறது நம்மளால் முடிஞ்ச சரீரத்தினால முடிஞ்ச சேவை எல்லாம் செய்கிறது புஷ்பங்களை பொறிச்சு கொடுக்கறது சந்தனம் அரைக்கிறது இந்த மாதிரி காய்க்க பிரதானமான கர்மங்கள் அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பெரிய கோவில்கள்லாம் கட்டி நந்தவனங்கள்லாம் வச்சு மணி அடிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணி கோவிலை பெருக்கிறதுக்கு இந்த மாதிரி இறைவன் சம்பந்தப்பட்ட பணிகளெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க கோவிலை மையமாக வச்சே நம்ம எல்லாருடைய மொத்த சமூகத்தினுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது கோயில் கால்நடைகள் விவசாயம் அதாவது அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் இருந்திருக்கிறது நதிக்கரைகள் குளக்கரைகள் இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தா இதனுடைய ஒரு அமைதியான வாழ்க்கை முறை நமக்கு நன்றாக புலப்படும் மேலும் தொடர்ந்து நாளை படிக்கலாம் இந்த அளவில் அர்த்தம் சொல்லுவதை நிறைவு தேவதவிஜ குரு பிரச்சவம் பிரியமிம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது